அதனாலே அனைத்திய அனைத்திய பதார்த்தங்களை அடையத்துக்காக ஞான சாதனங்கள் மோட்சங்கள் செய்ய முடியுமா இவ்வாறு வேதாந்த வாக்கியங்களில் விசுவாச மின்னையரான பயிர்முகமுடைய அநேகர் காரணம் விசுவாசம் இல்லாதான் காரணம் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதே ஒத்துக்கிறது சொந்தமாக ஏதாவது கற்பத்தி பண்றது அதான் எந்த கோளாறு காரணம் பஞ்சகோஷங்களில் யாதானம் ஒவ்வொன்றை ஆன்மாவாக ஒப்பி முக்கிய ஆன்மஸ்வரூபமான சாட்சியை ஒப்பாது இழக்கின்றனர் இங்க நம் ஆன்மஸ்வரூபம் தெரியவட்டாமல் மறை திருத்தலால் ஆன்மஸ்வரூபம் தெரியவற்றதில்லை அதனால பற்றி அன்னமய முதலியான கோஷம் எனப்பட்டன கோஷம் என்ன மறைப்பு இதனால மறைக்க மறைவு சொல்லுவோம் ஆன்மா இதுதான் என்று கண்டுபிடிக்க முடியாம மறைக்கு அது கோஷம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் இதெல்லாம் அன்னமயம் என்ன காரியம்னு அர்த்தம் அன்னத்தின் காரியம் பிராணின் காரியம் மனதின் காரியம் புத்தியின் காரியம் ஆனந்தத்தின் காரியம் அதுவும் நிகழ்ச்சியில் கோஷம்னு சேர்த்துக்கிறோம் அன்னமய கோஷம் கோஷம் என்ன மறைப்பு அதுதான் அன்னமய கோஷமான தோழி சேவத்தில் ஆத்ம அது ஆத்மா ஆகாது எப்படி என்று விசாரிக்காம ஆத்ம உள்ள கூட்டம் அது ஒரு கூட்டம் அவர்களோஷங்கள்ல இருக்கின்ற மறைப்பின் காரணமாக அவர்கள் அபிப்பிராயம் பண்றார் ஆனா உண்மையான அழுத்தாலை செய்தியை கூடத்தினை வருகிறார்கள் இல்லை என்பது சொல்லிவிடுகிறார் எண்பத்தி ரெண்டாவது ஒரு சங்கம் ஜீனுடைய பஞ்சகோஷங்கள் ஜீவனுடைய யதார்த்த சுவரூபமான சாட்சியை எப்படி ஆச்சாதனம் மறைப்பு செய்திருக்கின்றனவோ அப்படியே ஈஸ்வனுடைய சமஷ்டி பஞ்சகோஷங்கள் ஈஸ்வனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை ஆச்சாதனம் செய்திருக்கின்றன இங்க ஜீவனை பத்தியே ஆராய்ச்சியும் போதே தடமாடுறாங்க அப்புறம் இது அபரோஷமா உள்ளதே பரோட்சமா தடமாடாம இருப்பாங்க தடமாடிதான் செய்வாங்க அது வந்து இதனால ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபம் தத்பதத்தின் லட்சியமாம் அதாவது ஈஸ்வரன் அதிஷ்டான பிரமாம் ஆதாரம் ஆகிருக்கிறது மாயை இந்த மூணு சேர்ந்த ஈஸ்வரன் பெயர் அதிஷ்டானத்தை கொண்டு ஆரோக்கியத்தை நீக்கணும் தத்பத விசாரம் அதை அவங்க தெரியாது பாக்தியா லட்சணை வேளாண் ஒன்று அங்கீகாரம் மற்ற துவத மதங்களை அங்கீகாரம் பண்றது இல்லவங்க அவங்க ஒன்றே தான் கடவுள் அது வந்து தெய்வம் சொல்றாங்களோ அந்த பரிச்சின தெய்வத்தை காட்டுவார்கள் அது அவங்களுக்கு அத்தேதத்தில் அகண்ட பாவனையை உண்டாக்கி இந்த பிரபஞ்சம் நித்தியை நிறுவனம் பண்ணி இது யற்றான செய்து நிச்சயம் பண்ணுறது இது வேறியது அப்படிங்கறத பின்னாலும் சொல்றேன் அதனை விடுத்து சிலர் மாய ரூப ஆனந்தமய கோஷ விசிட்டன் என்னும் தற்பத வாரியாத் அந்த பரமதத்துவம் என்பார் அப்படியே இரண்டியகர்பன் வைஸ்வானன் விஷ்ணு பிரம்மன் சிவன் கணேசன் தேவி சூரியன் முதல் அசி குந்தாளம் அது என்ன கத்தி வால் குந்தாளம் என்ன மனுவற்றது அரசு பரியந்தமான பதார்த்தங்களில் பரமான்மாவும் பிராந்தி அடைந்துள்ளார் இதெல்லாம் ஒருத்தர் பார்க்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தெய்வம் என்ற வச்சிருக்காங்க அப்படி அவர்களுக்கு அது என்ன வேகம் முடிச்சு பாரதி ஆலோசனை பண்ற அளவுக்கு அங்கே வேகம் இருக்கு ஒருத்தர் கிடையாது இருந்தாலும் இறைவனை நான் வழிபாடு செஞ்ச சுயங்கிக்கும் என்ற ஒரு பாவம் மட்டும் இருக்கு அதுக்கு அவர்கள் ஏதோ ஒரு போக்கில் ஒத்துக்கிறாங்க அதுக்கு சம்பந்தம் மதவாதி இருக்காங்க அவர்கள் ஏதோ ஒரு போக்கில் போனால் அந்த அது பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமும் அந்த போக்கில போகுது என்பது கருத்து சர்வ பதார்த்தங்களிலும் லட்சிய பாகம் பரமான்மாவினம் விண்ணம் இல்லை அப்படின்னு கேள்வி அப்ப என்ன பிரம்மண் சொல்றீங்களே பதார்த்தம் இல்லையானா பதார்த்தம் இருக்கு அவர் உபாய் அதுக்கு ஐசாலை பிரம்மன் தான் இருந்தாலும் கூட அங்கனம் இருப்பினும் அவ்வ உபாதி சகிதங்களை பரமாத்மாவாக ஒப்பி இருப்பது அவரது பாரதியோட இலக்கணம் தெரியாது இவ்வாறு பஞ்சகோஷங்களால் ஆவிதமான மறைபட்டு இருக்கின்ற ஜீவேஸ்வருடைய அதாவது தற்பத தொம்பது ஆகிய ஜீவேஸ்வருடைய பரமாத்ம ஸ்வரூபத்தில் என்றும் பராமுகராய் வெளி வெளிமுக நாட்டம் உடையவராய் தேகாதிகளில் ஆன்ம பிராந்தி உடையவராய் புண்ணிய பாவங்களை செய்கின்றனர் அவள் இருந்து கொண்டு புண்ணியமோ பாவம் செய்யறாங்க அந்தரியாய முதல் மூங்கில் பரியந்தமான ஒவ்வொன்றையுமே ஈஸ்வரமாக கருதி ஆட்சாதனம் செய்கிறார் செய்து சுகத்தை ஈச்சிக்கின்றனர் ஆராதனம் ஆராதனம் செய்து சுகத்தை வழிபாடு செய்கிறாங்க அப்படி செய்வதா என்ன நஷ்டமான அவளை ஆராதிக்கும் உபாதியினுடைய தாரதமியத்துக்கு தக்க பயணம் அவர்களால் அவைகளால் அவர்களுக்கு உள்ளதான் கிடைக்கும் பலன் இருக்கு மாரியம்மன் கோயிலுக்கு கும்பிட்டால் பரவாயில்லை மாரியம் கோயிலை கும்பிடலாம் காளிமன் கோயிலும் கும்பிடலாம் எது கும்பிட்டாலும் பரவு உண்டு காரணம் என்னன்னா அந்த உபாதிக்கு அந்நியமாக பிரமும் கிடையாது காணபிரமும் இல்லை அடிச்சாமி பிரமும் இல்லை அதனால எது கும்பாலும் உண்டு எதிர கும்பிடலாம் அந்த விவேகம் இல்லாத அனுபவிக்க முடியறதில்லை என்ன கர்மானுசாரம் சுகம் கிடைக்குது நீங்க இருக்கும் போது அன்படி தெரியாதனாலே நுக்கம் அதன் காரணமாக அந்த புண்ணிய தேசத்தை வேறொரு தவறான பயன்படுத்திக்கிட்டு கிடையாது ஈடுபடக்கூடிய மார்க்கம் கிடையாது கொடுக்குது ஏது பண்ணது அதனால அவர்களுக்கு இத தற்காலிக பயன் கிடைக்க உடைய நிரந்தர பயனாகிய சரதுக்கு பரமானதா பிராப்தியாக முத்தி கிடைக்காது அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் அவருடைய லட்சியம் அதுதான் யாராவது துக்கத்தை விரும்புறாங்கன்னா கிடையவே கிடையாது விரும்புறம் என்னது பிரிக்கணும் அதே போல ஈஸ்வரனுக்கு உள்ள விரால் சொல்லக்கூடிய அந்த பிரிக்கணும் பிரித்து எங்கிருக்கிறது பரமாத்மா என்று கண்டுபிடிக்கணும் அதனால மாயா காரியங்களை விஸ்தாரமாக நிறுவனம் செய்யப் புகழ் கோடி பிரதமருடைய ஆயுதானும் அந்தமாக என்று வான்மீக பகவான் அநேக இதிகாசங்களால் வாரிசத்தில் நிரூபித்திருப்பதால் தொகுத்தது மனத்திற்கொள்வா என்றார் ஆகவே இந்த விஷயம் விஷயங்கள் பரோட்சமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிதப்போஷமும் கடந்த பிறகு பால் அஞ்சு புண்ணிச்சேன் அந்த ஆத்மா சொல்ற பஞ்சகோஷம் கடந்து பாளையும் தாண்டி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கொஞ்சமாம் இருப்பது கோடசன் பெரும் பரிசென்னு அதாவது அந்த அலைப்படை சாதனம் இருப்பும் விட்டு கோடசன் பிரமம் என்னும் அதன் பிறகு அபேதப்படுத்தி அகண்டாகாரத்தை உற்பத்தி பண்ண பிறகு கூடசன் பிரம நெஞ்சமும் அழுதி அந்த அகண்டாகாரத்தையும் விட்டு போன பிறகு நெஞ்சம் ஒன்றாக நின்ற பூர்ணத்தை கண்டான் அப்பதான் பரிபூர்ணமான உருவ செலவத்தை அனுபவித்தான்னு சொல்லுவாங்க அதே கிரமம் அப்படிப்பட்ட கிரமமை கிரமத்தை விசாரம் செய்தேன் அடையினுடைய அவசர கிடைக்காது எல்லோருக்கும் பரமானதா பராத லட்சியம் ஒருவராவது எனக்கு ஒரு வருஷம் சுகமா இருப்பேன் அப்புறம் ஒரு வருஷம் துக்கம் தான் இருக்கட்டுவேன் நான் எங்கேயாரும் பண்ணுவாங்களா யாராவது சொல்லுங்க இல்ல ஒரு மாசம் சுகமா ஒரு மாசம் துக்கமா உங்களுக்கு அந்த மாதிரி வருமா இருக்கணுமா துக்கமங்கிறதே கெடா கிடையாது இது கலப்பில்லாத அந்த ஆனந்தத்தை அனுமிக்கணும் எல்லாரும் லட்சியம் இருந்தாலும் கூட அதை அடையிறது காண முயற்சி செய்யும் போது பின் வாங்கிறாங்க எல்லாம் போயிருவாங்க சாமானம் ஒரு இடத்துல இலவசமா கொடுக்கப்படும் எத்தனை கை நீளும் ரெண்டு கை வரும் இலவசமா கொடுக்கலாம் நன்கொடை ஏதாவது கிடைக்குமா ஆசை வர்றாங்க சிவம் அதுக்கு உழைக்கணும் அப்படிங்குற எண்ணம் கிடையாது அங்க சீரிய வீசனர்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே ஆரிய குருவேப்படி என்றி வியட்டு யார் பேதம் ஆமே நாப்பத்தி மூணாவது இதன் பதப்பொருள் சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் சரோக்யத்வாதி கல்யாண குலங்களினால் சிறந்த ஈசனுக்கும் சர்வோஜியத்தின் சர்வேஸ்வரத்தின் சர்வ இயந்திரத்தின் சர்வாந்திரம் உபாதி ஒன்றே காரணபெருமே என்ன சொரூபம் காரணபெரும ஒன்னேரனுக்கும் ஜீவர்களுக்கும் உபாதி ஒன்றேல் தூள சூட்சிம உபாதி ஒன்றாயின் ஆரிய குருவே சண்மார்க்கத்திற்கும் என்னும் வேறுபாடு அறிவது எங்கனம் என்று கேட்பாயாக ஜீவன் காரண உபாதி ஈசன் காரண உபாதி உடைய உபாதிவன் இவ்விருவருக்கும் வீரியம் மிகு சமட்டி வேட்டியால் மகத்துவமிக்க சமட்டியினாலும் வீட்டினாலும் வேதம் உள்ளதாம் என்ற அவருக்கு சம்ட்டி சமட்டி தோளசைங்களும் சமட்டி அதாவது பஞ்சபோள பஞ்சபூதம் சேர்ந்த அவருக்கு செயலிடம் தூள் செயலம் அதே போல சமட்டி சூட்சங்களும் சூட்சபோதனம் சேர்ந்த அவருக்கு சூழ சைடம் எல்லா அவித்தைகளும் சேர்ந்தது அவருக்கு காரணசீரம் மாயை அவித்தை எல்லாம் சேர்ந்தது அதே போங்க ஜீனுக்கு வியது தனித்தனி தூளை சுட்ச செய்யத்தன்மை ஆரியத்தன்மை என்ன மேலான நிலை உயர்ந்தவன் அர்த்தம் அவர் லட்சணை எப்படி திருவருள் சொல்றாரு அஞ்சுவது அஞ்சாமை பேதமையை அஞ்சுவது அஞ்சு திருவார்த்து அஞ்சுவது அஞ்சாமை எது பயப்பட பயப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை என்னக்கா அஞ்சுவது பயப்படுறது பயப்படுறதுக்கு அஞ்சாமை அஞ்சல் அறிவார்த்தோழில் பயப்படுறது பயப்படுதே ஆகும் பயப்படாம இருக்கணும் அப்படிங்கிறார் அதான் அரியத்தன்மை எதுக்கு பயப்படாம இருக்கணும் அஞ்சுவது அஞ்சாமை பாவம் பயப்படமாட்டேங்க அதான் பெருமையின் பேர் அறிவு இல்லை அவனுக்கு அஞ்சு அஞ்சல் அறிவாறு தெரியுது அறிவு உள்ளவர்களுக்கு என்னன்னா பயப்பட பயப்படுறாங்க பயப்படுறாங்க ஓ இவகர்மம்னா செய்யப்படாது அப்படின்னு பயப்படுறாங்க பாவத்தை பயப்படுறாங்க அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க பாவம் செய்ய பயப்பட மாட்டேங்கிறான் என் புண்ணியம் செய்யறதை விருப்பம் அடைகிறான் புண்ணிய பயப்படுறான் அப்படி இருக்காரு அரியத்திறமையின் பேர் செயலின் உரிய என் முயல ஒழுக்கம் ஒ நூற் முந்து நூற் நிலைமை விவகாரம் புயலின் உள்ளாய் பொருந்தும் அவனை அறியனாம் இந்த கரு பாடியிருக்க பாதி பாட்டு எதுக்கு பயப்படுமோ பயப்பட்டு ஆகும் பயப்படாமல் பயப்படாம இருக்கலாம் பாவத்துக்கு பயப்படணும் புண்ணின் பயப்படப்படாது புண்ணின் செய்யணும் ஆயத்தின் பெரு காரண உபாதி காரிய உபாதி முறையே மாயை அந்த கரணம் என்று சஞ்சயசாரியத்தை கூறியுள்ளன சசியிருக்க உபாதி உபாதியில் அவர் காணசவு காரிசப்து எப்படி இருக்குமே தொம்பத பொருள் சுத்தமே இதுதான் இங்கே சொல்லப்படுது சுத்தாத்தம் அேனுக்கு அகில காரணமால் தற்பதூ காரண சான்றுனல் தற்பத பொ இங்கே உபாதிக்கு என்ன தகல காரணம் சான்று நானல் என்பது சுத்தம் அகில காரணம் ஆதி நான் அசுத்தம் நான் பஞ்சகத்தியம் செய்கிறேன் சொல்றது அசுத்தம் அதெல்லாம் ஜீவனுக்கு சரீரம் முதலான பஞ்சகோஷங்கள் அசுத்தம் சாட்சியை எதுவோ அது சுத்தம் அப்படிங்கிறது அதனால காரிய உபாதிகள் காரண உபாதிகள் முறையே மாய என்றும் அந்த காரணம் என்றும் சஞ்சயம் சாகியத்தில் சொல்லப்பட்டுள்ளதை நியாபகம் பிரிவாக சுருக்கமா எடுத்து வேதாந்த கருத்து எல்லா சாத்திரமும் ஒரே மாதிரி மரங்கள் போல் வியட்டி பேதம் தனியுடல் வியட்டி என்பார் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார் இறங்கிய பலசீவர்க்கும் ஈசர்க்கும் பேதமீதை சமஷ்டி வியின் இயல்பு சமஷ்டி என்ன கிருஷ்ணன் சனித்தன அர்த்தம் மரங்கள் போல் வேட்டி பேதம் ஒவ்வொரு மரம் தனித்தனியா அருந்தா சொல்லும் அது வேட்டி பேதம் வனமணல் சமஷ்டி பேதம் வனம் காடு சொல்லும்போது ஒட்டுமொத்தம் சமஷ்டி சரங்கள் தாவரங்கள் விளக்கிறார் சரங்கள் தாவரங்கள் அதாவது தாவரம் நிற்பதும் நடப்பன நிற்பன வேத பே உள்ள அதிலே தனித்தனியா சொல்லும் போது அர்த்தம் பரம்பிய வெள்ளாங்கூட்டி பார்ப்பதே சமட்டி என்பார் ஒட்டுமொத்தமாக விசாரமா இருக்கிற எல்லாமே கூச்சி சொல்லும் போது சமஷ்டின்னு சொல்லும் இறங்கிய பழசீவர்க்கும் ஈசருக்கும் பேதம் இது கீழே இயல்புகளுடைய அநேக ஜீவர்களுக்கும் மேல இயல்புடைய சீசனுக்கும் வித்தியாசம் இதுதான் ஜீவர்கள் தனித்தனியா இருக்கிறார்கள் அது இயட்டின் பெயரு எல்லாம் சேர்த்தி ஒட்டுமொத்தம் பார்க்கும் போது அது சமஷ்டின் பெயர் ஈஸ்வரும் சமட்டியில் பூதங்கள் தூளபூதங்கள் ஐந்தும் எல்லா தூள சரீரங்களும் சேர்ந்தது அவருடைய தோலை செய்கிறோம் ஒரு நாட்டு அதிலே எழுதி பிறப்பு எண்பத்தி நாலு ஜீயபிரதங்கள் அதேபோல தூள சூச்ச பூதம் பஞ்சபூதங்கள் சூச்ச சரீரங்கள் எல்லா சூழ்ச்சிகரங்களும் அவர் சூழ்ச்சி அதை எல்லா கால அவர் சேர்ந்து அவருடைய மாயையோடு சேரும்போது காரணம் சேரும் அப்போது அவருக்கு பேர் அந்தரியாம பேர் மகாரணம் பண்ணும் என்று பேர் அதனால தனித்தனியாக சொல்லும் போது வேட்டி என்றும் பல தனி தனித்தனியாக பல சேர்ந்து சொல்லும் போது சமஸ்டியும் சொல்லப்படும் என்று சொல்லியிருக்காரு இதே பொருள் வெளியே இதற்கு உதாரணம் வேதாந்துடாமல் ஒரு பாட்டு மிகுமரே எனல் போல் மிகுமுயர் தகுமபிமான சமட்டியதாம் தனித்தனி மரம் பெயர் கொழல் போல் பகுமுடல் தோறும் வேறு வேறாக படுமபிமானம் ஒன்றுரைப்பில் தொகுமுயிர் இயற்கை உருவம் என்குமர் மேல் தொம்பது விளக்கியம் உரைப்பாம் மிகு மர பன்மை தண்டலை தண்டலைன்னா வனம் காடு எனல் போல் அதான் நிறைய மரங்கள் இருந்தால் அது காடுன்னு சொல்லுவோம் காடு போல் மண்டி இருக்கு மிகவும் உயிரெல்லாம் நான் தனித்தனியாக வேகமரம் புளிய மரம் என்ன மரம் என்று பேசும்போது தொகம் உடல் தோறும் வேறு வேறாக படும் அபிமானம் ஓர்ந்து உழைப்பில் பிரிவினை உடைய உடல்கள் தோறும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தில் நான்கு நாள்கள் அபிமானம் உண்டு அடிப்பட்ட அபிமானமானது ஓர்ந்து ஆராய்ந்து பார்க்கும் அளத்து தொகம் உயிர் வியட்டி உருவம் என்பர் அப்படி சொல்லப்பட்ட அந்த ஜீவர்கள் எல்லாம் வேட்டியாக தனித்தனியாக இருக்க என்று சொல்ல சொல்ல முடியும் அதுக்கு மேலே வேற செய்தி மேல் இது மேலே சொம்பத விளக்கியம் உரைப்பார் என்று ஆரம்பிக்கிறார் லதாஞ்சலாவை பிரமாணமாக எடுத்து போட்டிருக்கார் கற்பனை வந்தவாறு காட்டி நோம் காண்பவெல்லாம் கற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானி யாவான் மழைக்காலம் போய் எழுந்தவா காசம் போலும் அற்புத முத்தி சேரும் அபவாத வழியும் எம் தஞ்சாவூர் சங்கம் அத்தியாரோபம் கூறி போந்ததற்கு உபயோகத்தை இனி கூறுகின்றார் அத்தியாரோபம் கற்பனை அது சொன்னதுக்கு என்ன லாபம் என்பதை இந்த பாட்டை விளக்கிறார் என்பத பொருள் கற்பனை வந்த ஆறு கொண்டான வழியை காட்டினோம் அறிவித்தோம் காண்பை எல்லாம் பிரபஞ்சம் அனைத்தும் சொற்பனம் போலும் என்று சொற்பணப் பிரபஞ்சம் போலும் துச்சம் என்று துணிந்தவனே சமுசயமின்றி அபரோட்சமாக நிச்சயித்தவனே ஞானியாவான் ஞானியாம் சந்தேவரிதங்கள் நீங்கன்னா தான் அந்த இடைஞ்சானம்னு அர்த்தம் சந்தேக விரிதோ கூடியிருந்தால் அது இடைஞ்சானம் கொண்டு துச்சம் மூணு காலத்தில் இல்லைன்னு அர்த்தம் வாஸ்தவ மித்தியன்னு சொல்வது கூட மூணு காலம் இல்லை தான் ஒரு காலத்தில் தோட்டம் உண்டு என்னாலும் முன்னும் இல்லை பின்னும் இல்லைன்னா இடையிலே தான் அர்த்தம் ஆனாலும் அதுக்கு ஒரு கால தோட்டம் இருக்கிறதுனால அது மித்தே என்றும் மடிமகன் குழந்தை அதாவது குதிரை முட்டை என்று போல மூன்று காலத்தில் சொல் மாத்திரமா இருந்தாக்க அது புதை மழைக்காலம் போய் மேகம் நெருங்கிய வருடா காலம் ஒழிந்து தெளிந்த ஆகாசம் போலும் தரற்காலத்தில் தெளிந்துள்ள ஆகாயம் போலும் பெயர் காலத்தில் ஒரு மேகம் இருக்காது அப்படி போலும் அற்புதா முத்தி சேரும் சகல அனர்த்தமும் ஒழிந்து நிதித்தியாச நித்தியானந்தம் நெக்சியானந்தம் நெக்சியானந்த ரூபமாயுள்ள மோட்சமுடைய காரணமாகும் விஷயங்கள் மூலம் அதிசயானந்தன் பெறும் இது நிரசியானந்தன் பெறும் அதிசயானந்தம் கொஞ்ச காலத்துல இருந்துட்டு போயிடும் நெரிசியானது எப்போது இருக்கிறது அபவாத வழியும் கேளாய் அபவாத வழியை அபவாதம் ஒடுக்கம் அர்த்தம் ஒடுக்க வழியையும் அந்த முறைமையும் கேட்பாயாக மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் என்னும் போமானத்தால் அனர்த்த நிவர்த்தி வரவித்தான் அனர்த்தம் துக்கம் இல்லாமையே தேர்த்து சொன்னோம் சொப்பனம் என்னும் வடமொழி எதிகை நோக்கி சொற்பணம் என தெரிந்தது வட முறை அது எதிரைக்காக மாறதுண்டு சொற்பனம் ஓடும் என்றது பற்றி பூர்வ பட்சிகளின் சங்கை அதாவது சொப்பனத்திலே அநேகருக்கு அநேகமான கருத்துக்கள் உள்ளன அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் அது யாருக்கெல்லாம் மதவாதிகளுக்கே சாமான் மக்களுக்கெல்லாம் அவர்களே இருந்தால் சாமான் மக்கள் இருக்கா இருக்குதான் செய்யும் இதை பற்றி ஒரு முடிவை செஞ்சுட்டா தான் சொப்பனம் போடுமின்ற துணிவு ஞானியாவும் நிச்சயம் பண்ண முடியும் அதனால பெரியசாமி விசாரச சொன்னதை தழுவி எதைய விசாரமாக எழுதியிருக்க அவ்வளவு சிக்கலான பிரச்சனை தான் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக சொப்பனம் வரும் சினிமா திரை காட்சிகள் எல்லாரும் ஒரே தனத்தில் பார்க்கலாம் அது நிச்சயம் சொல்வதற்கு பொருத்தமா இருக்கும் அது கூட அபிமானத்தினால ஒதுக்க மாட்டாங்க நடிகர் அபிமானங்கள் கதாபிமானங்கள் இதெல்லாம் இருந்தாக ஒதுக்க மாட்டாங்க ஆனாலும் பொதுநோக்கமாக இருக்கிறதுனால அது விசாரத்துக்கு ஓரளவு பொருந்தும் ஏனென்றால் தோற்றம் உண்டு இருப்பில்லை என்ற அதுக்கு ஓரளவு பொருந்தும் இது அப்படித்தான் தோட்டம் இருப்பு உண்டு அதாவது இருப்பு இல்லை தோட்டம் உண்டு சொன்னதுக்கு பிரத்யேகமாக எல்லாரும் ஒரே சொப்பனத்தை பார்க்க முடியாது அவரவர் தனித்தனி சொப்பனம் சில பேர் சொப்பனம் வராதில்லையு சொன்னது உண்டு மூடம் சொப்பனம் வந்து வெளியே வரும்போது மறைப்பு ஏற்படும் சில பேருக்கு என்னென்னமோ கண்டோம் ஒன்று சொல்ல வரலாம்பாங்க அப்படியும் உண்டு சில பேர்கள் விளக்கமாக சொல்லுவாங்க அது சொல்லும்போது சச்சம்னு நினைப்பாங்க இப்படி பலவிதமான நிலை இருக்காங்க சில பேர்கள் வெளியிலே போய் உண்மையான பாடலை பார்த்து வருதுன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்றது பாடல்களில் வருது எல்லாம் இது எல்லாம் சமாளம் சொல்லி மறுத்து மித்தியம் நிச்சயம் பிரபஞ்ச மித்தியம் கூட நிச்சாங்க காட்ட முடியும் அதுவரை காட்ட முடியாது அதனால சொப்பனத்தை பற்றி மிக விசாரமாக எழுதியிருக்கார் பார்க்கும் எம்பத்தி பிரசங்கம் பூர்வம் அத்தியந்தம் அஞ்ஞாதமாக அந்நாதம் மறைபட்டு இருக்கிறது விளக்கம் இல்லாதது பதார்த்தத்தில் ஞானம் சொப்பனத்தில் அதாவது முன்னாலே முழுமையாக காணாத பதார்த்தப்படுத்த வரதில்லை ஒரு பட்சம் ஜாக்கிரத்தில் எதனுடைய அனுபவ ஞானம் உள்ளதோ அதனுடைய ஸ்மிருதிதான் சொப்பனத்தில் உண்டாகின்றது என்பது சிறப்பான அபிப்பிராயம் அங்கனும் சொப்பனத்தில் உண்டாகும் ஸ்மிருதி ஞானத்தின் விடயமான ஜாகர பதார்த்தம் சத்தியமாகல அதாவது ஸ்மிருதி ஞானம் சம்ஸ்கார ஜென்னி ஞானம் ஸ்மிருதி ஞானம்னு பேருக்கும் அந்த ஸ்மிருதி ஞானம் வர்றதுனால ஜாக்கிரத்தில் சத்திய பதார்த்தத்தை கண்டதின் ஸ்மிருதி சொப்பனத்தை வரத வேர் இல்லை அதனாலே ஸ்மிருதி ஞானம் உண்மையானதாலே சொப்பனம் உண்மை தான் என்று சொல்கிறார்கள் சொப்பனத்திலும் ஸ்மிருதி ஞானம் சத்தியமாம் ஆகவே சொப்பன திட்டாந்தத்தால் ஜாக்கிர பதார்த்தங்களை மித்த என்ன பொருந்தாது இது ஒரு அப்படி இருக்கும்போது நீங்க சொப்பனம் போகும்போது ஞானியாவான்னு சொல்றீங்களே அப்படிங்கிறது பூர்வட்சிகள் ஒரு சாரால் மறுக்கிறாங்க சமானும் என்பது சங்கம் அல்லது சொப்பனாவசையில் தொழசை விடுத்து வாகியத்தில் சென்று சத்தியமாக உள்ள கிரி சமுத்திராதிகளை பார்க்கின்றதாக சத்தியமே மித்த என்றான் ஆகவே சொப்பனம் போலும் ஜாக்கிர பிரபஞ்ச துச்சமென்னல் கூடுமாறு எங்கனே எனின சத்தியம் என்பதற்கு ஸ்மிருதி ஞானம் பிரமாணமா கொடுக்கிறாங்க இங்க சூட்சம் வெளியே போய் பார்த்துட்டு வருது அதனால உண்மையான பதார்த்தம் பார்க்கறதுனால உண்மைதான் என்பது ரெண்டு கேள்வி அதற்கு உத்தரம் பதில் தாராபம் உத்தரம் பதில் சொல்ற அந்த யானை என்று உண்டாகின்ற பூர்வகால சம்பந்திகளான பதார்த்தங்களின் ஞானம் ஸ்மிருதி ஞானமும் எதிரே நிற்கின்ற யானையைக் கண்டு இது யானை என்று உண்டாகின்ற ஞானம் ஸ்மிருதி அல்ல பிரத்யமாம் பிரத்யட்சத்திற்கும் அந்த யானை பார்த்த யானை அர்த்தம் அப்ப ஸ்மிருதி ஞானம் இருக்கு இது யானை அனு சொல்லும் போது பிரத்யக் ஞானம் இருக்கும் சொப்பனத்தில் இது யானை இது பருவதம் இது நதி என் இவ்வாறான ஞானம் உண்டாகின்றது ஆகலின் ஜக்கிரத்திற்கே பதார்த்தளுடைய ஸ்மிருதி அல்ல சொப்பனத்தில் இது யானை இனி இது வாசல் எல்லாம் உண்டாகிறது அப்போது ஏனிருக்கின்ற யானையைக் கண்டு இது யானை என்று உண்டாகின்ற ஞானம் ஸ்மிருதி அல்ல பிரத்யட்சத்தில் இது யானை இது பர்வதம் இது நதி என் இவ்வாறான ஞானம் உண்டாகிறது ஆகலின் ஜத்திற்கின்ற பதார்த்தடையல்ல ஸ்மிருதி ஜாக்கிரத்தின் அறியப்படாத பதார்த்தங்களின் ஞானம் ஷப்பனத்தில் உண்டாகவில்லை அப்படிப்பட்ட பதார்த்தங்களின் ஞானமே உண்டாகின்றது அகலின் ஷப்பனத்தின் ஞானம் ஸ்மிருதி ரூபமே எண்ணில் அது கூட ஜாக அறியா பக்து வரவில்லை ஏனெனில் பிரத் ஒன்று அபிஜ்யாரோக பிரத்யட்சம் மற்றொன்று பிரதிபிஜ்யாரோக பிரதட்சம் கேவலம் இந்திரிய சம்பந்தத்தால் தோன்றும் ஞானம் அபிஜ்யா பிரத்யட்சம் அது நேத்திர சம்பந்தத்தால் இது யானை என்று தோன்றும் ஞானம் பூர்வ ஞான சம்ஸ்காரத்தாலும் இந்திரிய சம்ஸ்காரத்தாலும் தோன்றும் ஞானம் பிரதிபிக்யா பிரத்தமும் அது பூர்வம் கண்ட யானை எதிரியவரில் அந்த யானை இந்த யானை என்று தோன்றும் ஞானம் அங்கே பூர்வம் கண்ட யானையின் ஞானம் யான சம்ஸ்காரமும் யானையோடு நேத்திர சம்பந்தமும் பிரத்ய்ச பிரத்யபிக்யா பிரதேட்சத்திற்கேது அதனால் சம்ஸ்கார ஜன்னியானம் ஸ்மிருதி ரூபமே என்னும் நியமில்லை இந்திரிய சம்பந்தமின்றி கேவலம் சம்ஸ்கார ஜன்னிய ஞானம் உண்டாமாயின் அதுவே ஸ்மிருதி ஞானம் எனப்படும் சொப்பனத்தில் யானை முதலியவைகளின் ஞானம் கேவலம் சம்ஸ்கார ஜன்யம் அல்ல நித்ரா தோஷ நித்ரா ரூப தோஷ ஜன்யமாம் தோஷம் என்ன குற்றம் நித்ர மயக்கம்தான் காரணம் அதனால முன்னே கண்ட அந்த யானை இப்போ எதிரே வரும்போது அந்த யானை இந்த யானைன்னு சொல்றோம் அந்த யானை சொல்லும் போது சம்ஸ்கார ஜன்ன ஞானம் இப்படி இந்த யானைன்னு சொன்னா பிரத்யா பிரத்யட்சமா இருக்கிற உப்பு ஞானம் இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டு ஞானம் உண்டு அர்த்தம் தனியா ம்மஸ்கார ஜன்ன ஸ்மிரு ஞானம் வந்தாக்கா அது பிரத்யமாக பார்க்கக்கூடிய ஒரு சம்பந்தம் கிடையாது தனியாக வரும் அது அது ஸ்மிருதி ஞானம் பேர் சேர்ந்து வரும்போது ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் அதுதான் அவிஞார பிரத்ய பேர் அப்படி இது வர்றது காரணம் என்ன சொப்பனத்தில் நித்ரா மயக்கம்தான் அது உண்டாகிறது சொப்பனத்தில் யானை முதலியவைகளைப் போல கற்பித்த இந்திரியங்களும் உண்டு இங்கே இருக்கிற இந்தியர்கள் அங்கே செயல்படுறதில்லை அது அந்த கடத்தினுடைய கற்பிதம்தான் ஆகவே இந்திரிய ஜன்னியமாம் சொப்பன பதார்த்தங்கள் சாட்சி பாஷியமே அல்லாமல் இந்திரிய ஜன்னிய ஞான விடயம் அல்ல சாட்சிக்கு விளக்கம் அது ஆயினும் அவிவேகனுடைய திருப்தியினால் ஞானம் இந்திரிய ஜன்னியம் சொல்லப்படுகின்றது இந்திரியது உண்டான சொல்றாங்க இதெல்லாம் அவிச்சார்தான் இந்திரி இவங்களை போனதில்லை அப்படி போறதா இருந்தா அங்க காலு முடிஞ்சதாக சொப்பன கண்டா காலு முடிவு இல்ல காண அப்படி இல்லை செத்து போனதாக கண்டா சரியா செத்தி போடணும்ல அது ஆகலையே எப்படிதான் இருக்கு எப்ப போறதா இருக்கு அங்க காய்ச்சல் சொப்பனம் காண்றோம் ஏ காய்ச்சல் இல்லையே இங்க காய்ச்சல் இருக்கும்போது அங்க காய்ச்சல் இல்லையா சொப்பனத்தில ஆகியது இல்ல நல்லா தெரியுதா இல்லையா தசிக்கு ஒத்துக்கறதில்ல இந்திரிய ஜன்யம் சொல்லப்படுதல் என்று யாரும் இல்லை பிரத்யமா பாத்தேன் அதனால் சொப்பனத்தில் தோன்றும் ஞானம் ஜாக்கிர பதார்த்தங்கள் ஸ்மிருதி அல்லது ஆகாது யானை முதலியவற்றின் ஸ்மிருதியே உண்டா நான் சொ்பனத்தில் யானை முதலியவர்களை ஸ்மரித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒருவரும் சொல்லுவதில்லை ஒவ்வொருத்தர் உட்காந்து இருக்கும் என்னையா பண்றேன் அன்னைக்கு சொன்னாங்க அது அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் சொல்றான் அது ஸ்மிருதி பேரு கேட்டு கேள்விக்கு நினைச்சுட்டு இருக்கேன் ஞானம் பேரு அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இது பார்த்தியான நான் பார்த்தேனே அதோ தெரியுதே அப்படின்னு சொன்ன பிரதி இப்படி இதெல்லாம் வித்தியாசங்கள் ஏராளமா உள்ளன அதை தெரிஞ்சுக்கணும் அதனால் சொப்பனத்தில் தோன்றும் ஞானம் ஜாக்கிர பதார்த்தத்தில் ஜாக்கிரத்தில் கண்ட கேட்ட பதார்த்தங்களின் ஞானமே சொப்னத்தில் தோன்று என்னும் நியமம் இல்லை ஜாக்கிரத்தில் அஞ்ஞாத அறியப்படாத அர்த்தம் ஞாதம் அறியிறது அஞ்ஞானது அறியப்படாத அர்த்தம் பதார்த்தங்கள் ஞானம் சொப்பனத்தில் தோன்றும் நான் கண்டதாக வேணும் கேட்டதாக வேணும் இல்லாத பதார்த்தங்களும் ஒவ்வொரு கால் சொப்பனத்தில் காணப்படுகின்றன இவன் பறக்கிற மாதிரி காணறான் ஏ என்னைக்கு பறந்தான் ரெக்கை போக்கை இருக்கிற மாதிரி பறக்கிறான் அப்போ அது கிடையாது அந்த அனுபவம் எப்போ ஏற்பட்டதோ தெரியாது ஆனாலும் அங்கே நடக்குது தான் செத்து போனதாக சுர்க்கு கொடுத்துறதாக பார்க்கறான் அப்படி யாராவது ஜாகிரதத்தில் அனுபவம் இல்லை யாருக்காது ஒருத்தர் கிடையாது அவரே தூக்கிட்டு போற மாதிரி காணறான் இது கண்டதுண்டோ சொப்பனத்தில் வர்றதோ ஜாகிரதை வந்ததுன்னு சொல்ல முடியாது அதுக்காக நேரம் மாறுதலா இருக்கலாம் சின்னது வராவும் செய்யலாம் அவள் தான் அவைகளின் ஞானம் ஸ்மிருதி அல்ல ஆயினும் இந்த ஜென்மத்தில் பதார்த்த ஞானம் சம்ஸ்காரமே ஸ்மிருதிக்கு ஏதுவான சம்ஸ்காரம் வரலாம் செத்து போனது இருக்கு எத்தனையோ முறை சேர் சுடுக பார்த்திருக்காங்கல்ல அது போல தனக்கு அப்படியே மாத்தி தான் செய்ய தவறு கற்பனை தான் அந்நிய ஜென்ம ஞான ஜல்லிய சஸ்காரத்தினாலும் இருக்கும் அப்படிலாம் முன் ஜென்மங்கள் பத்தி என்ன எப்படி என்றால் ஞானத்தினால் பிரவர்த்தி உண்டாகின்றது அனுகூல ஞானம் இன்றி பிரவர்த்தி இது எல்லா இது பொது விதி எங்கேது அனுகூலம் தெரியுதோ பிரவர்த்தி உண்டாகும் அனுகூல பிரி உண்டாகும் அங்க என்னையா போயிட்டு இருக்கேன் நான் வந்து அந்த சினிமா போட்டா முதல் நாள் படமா முதல் படமா போயிட்டு இருக்கேன் அப்படி இல்லையா தேதி மாற்றிட்டாங்கன்னா அப்படி திரும்பிடுவோம் போவேனா பெருதுகுளமா போச்சு அதுபோல் எத்தனையோ பார்க்கலாம் என்ன வேலை சொட்டு வாங்கலான்னு போகிறேன் அப்படிங்கிறான் அது குளிக்காச்சப்பா அதுக்கிட்டு அப்படின்னா வாங்குவானா வாங்க மாட்டேன் யாரும் திரும்பிடுவான் பெருது கூலம் எது அது கிடையாது அதெல்லாம் சொல்கிறார் புளியும் அனுகூலமே இட்டோமா பகை செய்த பொதுநீதியும் வெறுப்பான் புள்ளி சர்க்கஸ்கார அனுகூலமா இருக்க வச்சுக்கிறான் நான் வச்சுக்க முடியுமாலமா இருக்குறது பொது விதி எல்லாரும் அதுக்கு உதாரணத்துக்குறார் பாலவனுக்கு சனபானத்தில் பிரதம பிரவர்த்தி உண்டாவதற்கு காரணம் தான் அந்நிய ஜன்மங்களில் சனபானம் அனுகூலம் அனுபவித்து வாயில் வைக்கிறே இருப்பி சாப்பிடுறாங்க அந்த குழந்தையா வாயில வச்சாச்சு அப்படியே இருக்கலாம் அப்ப இருந்து வந்தது வாசனை முதல் முதல் அவசியம் ஆரம்பம் அப்ப ஆரம்பத்தில் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னத்துல சொன்னா முதல் அதுதான் அப்ப சப்பி சாப்பிட்டு சப்பிட்டு முழுங்குறதுன்னு தெரிஞ்சுருக்கு பாருங்க ஏன் சப்பி சாப்பிட்டு போகலாம் இல்ல இல்லையா முழுங்குறது அறுதல் பதாச்சும் அங்க சுவையா இருக்கு ம் சுவையா இருக்கிறதுனால அது அது ஆரம்பத்துல முதல் இது செய்யுது இது கண்ணு குட்டிகளும் பாக்கலாம் மாட்டுக்கு கண்ணு போட்டவனே பாருங்க உண்ணா முடியாது இதான் முதல் அவசரம் வாசலே வருமான உதாரணம் அப்படின்னு கருத்து அதே போல அப்படியே இந்த ஜென்மத்தில் அஞ்ஞான பதார்த்தத்தின் விருதையும் அணுகாதி தோன்றுகின்றது அது தனது சிறச்சேதத்தை சேதனத்தை தன் நேத்திரத்தால் சொப்பனத்தில் பார்க்கின்றது தன் தலையை வெட்டி போறது தான் என்ன பார்க்கிறான் அதனால் சொப்பனத்தை தோன்றும் ஞானம் ஜாக்கிர பதார்த்தங்களின் ஞான சம்ஸ்காரத்தினால் தோன்றும் ஸ்மிருதி அல்ல என்று கண்டனத்தில் அநேக யுக்தி கிரந்தகாரர் வியாசர் கூறியுள்ளார் வரக்கூடியது ஜாக்கிரத்திலிருந்து வரதுன்னு அர்த்தம் அல்ல சிலது ஜென்ம வாசனைகளும் இருக்க தயசெய்யும் இந்த ஜென்ம வாசனை இருக்கிறதுல மாறி மாறி கூட வரும் அப்படியே வரதில்லை காரணம் என்னன்னா பரிணாமம் தான் அந்த கண்ண பரிணாமம் இந்திரியங்கள் பூரா அது உற்பத்தி பண்ணிக்குது இந்திரியர்கள் கிடையாது அங்க இந்த சரீரம் இல்லை அங்கே ஒரு சரீரம் புதுசாக உண்டாகிறது அது சரீரத்தில் அந்த சரீரத்துக்குள்ள இந்திரியங்கள் தோற்றுக்கணும் இது சரீர உள்ள மாதிரியே அது சரீராக நடக்குது அப்படி நடந்தாலும் அவர் கிரமம் கிடையாது சொப்பனத்தில் ஒரு தொடர தொட கிடையாது முன் சொப்பனத்துக்கும் பின் சொப்பனத்துக்கும் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்காது அப்புறம் என்ன வாசனை தான் காரணம் வாசன பிரகாரம் அது பதார்த்தங்கள் தோற்றம் உண்டு அங்க சொல்லி இருக்கு அந்த கரண விருத்தியினுடைய துவ அதாவது தமோ குணபாகம் விசாகர பரணாமம் அடைகுது அதனுடைய சத்து குணபாகம் ஞானகார பரிணாம அடைகுது ரஜகுணபாக அபிமான பரணாம இருக்கு அங்கேயே எல்லா உற்பத்தி ஆகிறது அப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு விருத்தியிலும் இந்த மாதிரி உற்பத்தியா உற்பத்தியா நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சி ஆனால சம்பந்தம் உண்டு சினிமா திரையில அந்த பின்னால ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கிறதுனால பதிவுகள் ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனாலும் இடையில ஒரு கோடு இருந்தாலும் கூட ஓட்டத்தை தெரியுறதில்ல தெரியாத மட்டும் இல்ல ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதை தொடர்ச்சி கை இப்படி இருக்கு அடுத்த கொஞ்சம் நகர்ந்துருங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்துருங்க அப்படியே வரிசை விடும் போது மாதிரி நல்லா தெரியுது ஒரு செகண்டு பதிமூணு படம் ஓடுமா அதுதான் கணக்கான் அது மேலே ஓடினாலும் கசாமதான் இருக்கும் மேலே ஓடினாலும் கோடி திரிக்கப்புறோம் பதிமூணு படம் தான் கணக்கான் அந்த அளவுக்கு போனால் பிரச்சமாக இருக்கும் ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு பதிவு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படி போல இங்கே ஒவ்வொரு விருத்திக்கும் ஒரு விருத்தி தொடர்புண்டு ஒரு விருத்தியில் கையை இப்படி போற மாதிரி விருத்தினா அடுத்த கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் தொழில் இருக்கு அது நஷ்டம் படைஞ்சிருச்சு படிச்சிரு ஜாக்கிராசையில பார்க்கலாம் ஒரு புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் படிச்சுருக்கும் போது ஒவ்வொரு எடுத்தா படிக்கிறோமே இல்லையா படிச்சு போ படிக்கும் அந்த வாக்கியத்தை மறந்துடுறோமா ஏன் மறக்கிறது இல்லை தொலை தொலைச்சிருக்கு அதான் மறக்கிறது இல்லை மறக்க மறந்து போச்சே முன்ன படிச்சேன் ஞாபகம் அந்த விருத்துக்கு திடம் இல்லைன்னு அர்த்தம் மறந்து போகிறது தான் மறக்காது அதுபோல சொப்பனத்தில் ஒரு விதத்துக்கு ஒரு விதத்துக்கு சம்பந்தம் உண்டு கூட அது சிற நிலையில உள்ளதல்ல சிரமம் அச்சிரமா இருக்கு ஜக்கரவாத சிறப்பாவனை உண்டு சிறப்பான கிடையாது அதனாலதான் சேச்சா மாறி போகுது சொப்பனத்தில் கோர்வே கிடையாது கோர்வு இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்கு மாறி போயிடும் அதனால அது ஸ்மிருதி ஜென்மம் இல்லை முன் ஜென்மத்தினுடைய உண்டு ஜமத்தொச்சி உண்டு இந்த சரீரமோ சம்பந்தம் இல்லை அங்கே மனம் மன விருத்திகள் இதை தவிர வேறு கிடையாது பாசியம் சாட்சி பிரகாசம் கொடுக்குது அது பிரகாச மகிமையினால வெவ்வேறு பரிணாமயத்தை அடையுது இந்த அளவுல தான் வச்சுக்கோடைய இதை புறம்பா சொல்றதெல்லாம் தள்ளுபடி அப்படி அந்த நிகழ்ச்சி இருக்கும் போது தோழ சரீரத்தில் என்றும் லிங்க சரீரமானது வெளிப்பட்டு வாகியத்தில வெளியே சத்தியமாயுள்ள கிரி மலை சமுத்திரம் முதலியவற்றை பார்க்கின்றது என லிங்கசைரம் வெளிப்படுமாயின் மரணாவதியை போல தோழ செய தோற்ற வேண்டும் ஸ்வப்னாவில் அப்படி தோற்றாமல் ஜாக்கிரத்திற்கு போல மங்கள உருவமாகவே தோற்றிருக்கின்றது அதனால் தோழசை விட்டு லிங்கசீக்கிரம் வெளியே போகவில்லை என்பது மறுப்பு அப்படி வெளியில போச்சுன்னு சொன்னாக்கா செத்து போன மாதிரிதான் இருக்கும் மங்களது <mangala> வெளிப்படாமல்யும்பு சொப்பனாவசையில் தோலைசேரம் பிராணனோடு கூட தோற்றுவதால் லிங்கசேரம் வாகியத்தில் சென்று சத்தியமாயுள்ள பதார்த்தங்களை சொப்பனத்தில் பார்க்கின்ற கூடாது அன்றியும் இன்னும் வேறு உத்தி ஒரு புருடன் சொப்பனத்தில் தன் சம்பந்தியோடு கூடி ஒரு விவகாரத்தை செய்ததாக கண்டு விழுத்தி பின் அச்சம்பந்தியை கண்டபோது கூடி இவ்வித விவகாரத்தை பண்ணினோம் என்று ஒரு வாரம் பசி இந்த ஒரு ஆயிரம் ரூபா கடன் கொடுக்கறேன் ஏன் நாளைக்குறப்பா அப்படின்னு குடுத்தான் காலையில போய் இது மாதிரி சொப்பனத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் எப்ப குடுக்க முடியுமா அவன் ஒத்துக்கிட்டே ஒத்துக்கலாம் அவன் ஒத்துக்கலானே ஒத்துக்கிறதே எவ்வளவு ஒத்துக்க முடியும் அதனாலதான் அது முடியாதங்க அந்த சம்பந்தியோடு கூடின ஞானமும் விவகார ஞானமும் சம்பந்திக்கு உழுதாவது வேண்டும் இணைப்பு உடைவுன்னு அர்த்தம் அவனுடைய கூட்டுறவு முதலியவும் உள்ளேயே கற்பிதமாம் அதனால நண்பருடைய நட்பு அல்லது விவகாரம் எல்லாமும் உள்ளேதான் கற்பிதம் தான் அன்றியும் வாகியத்தில் சென்று சத்தியமான பதார்த்தத்தை பார்த்து உண்டானால் ராத்திரியில் நித்ரை செய்தபோன் மத்தியான சூரியனால் வீடுகள் தபிக்கப்படுவனவாகவும் சிதம்பரத்திற்கு வடக்கே மதுரை இருப்பதாகவும் மதுரைக்கு தெற்கே சிதம்பரம் இருப்பதாகவும் காண்கின்றன அந்த ராத்திரியில் மத்தியான சூரியனும் சிதம்பரத்திற்கு வடக்கே மதுரையும் மதுரைக்கு தெ வெங்க அது தனியா வெயில் வருமா சிதம்பரத்துக்கு சிதம்பரம் வந்து மதுரை வடக்கே இருக்க சிதம்பரத்துக்கு அப்படி பாக்குறான் இங்க வாசமா இருக்குமா வெளியானபடி தோட்டணும் ராத்திரில போன ராத்திரியா இருக்கம் பண்ணதாக காண்றான் மூடிமா கோயில் போய் தரிசனம் பண்ண அப்படிங்கிறான் எப்படி பண்ண முடியும் முடியாது அதனால இதெல்லாம் வெளியில போறதுங்கிறது ஒரு பிராந்தி அது ஒரு மயக்கம் ஆகவே இது முறையானது கூடாதங்கிறது மறுப்பு கொடுத்துருக்கார் அப்படி இருக்கிறதுனால விவகாரங்கள் கூட உள்ளே நடக்குதுன்னு ஏற்றுக்கிட்டா தான் சரியா போகணும் வெளியில போறதுங்கிறது எந்த இடத்துல பொருந்தார் வெளியில போனால் இப்போ போயிடும் மீண்டும் உள்ள போதுன்னு சொன்னா அப்புறம் வீடு அந்த மாதிரி ஆச்சு ஒரு முறை பிராணி வெளியில போயிட்டுன்னா மீண்டும் வராது அப்படி போக அதுக்கு அப்ப செத்து போனவங்க வெளியில போய் மீண்டும் வருதா புதுகுதா புது அந்த வராதுல இருக்கா அப்ப எதிர மகன் எழுப்பியிருக்காருன்னா அது வந்து ஜாகரவாசையில உள்ள மகிமே மகன் அனுக்கிரப்பட்டவர்களுக்கு இது மாதிரி நிகழும்ங்கிறது ஒரு மாதிரி தான் அதுக்காக செத்து பண்ணி எழுப்பிட்டே இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரி மகானுடைய மையம் பெற்றவர்களுக்கு அருள்பட்டவர்களுக்கு தோணும் சம்பந்த அந்த ஒரு வயசருடைய மனைவி அழுகுனால இறக்கப்பட்டு பாம்பு கடிச்சு இருந்த அவனை எழுப்பினார் வருது அப்படி எழுப்பின மகான் அருள்பட்டவர்களும் செய்ய முடியும் அப்படிங்குற கருத்து ராஜசங்கரர் அப்படி எழுப்பியிருக்காரு இது ஏதேசாரம் அமானுஷ்யம் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது எல்லாம் எல்லாரும் முடியாது அப்படி சில சில நிகழ்ச்சிகள் கண்டா தான் இதுல மகிமை காட்டினா தான் மக்கள் ஏத்துக்கிறாங்கிறதுனால இது சிலன்னு சில மலிமை உண்டாக்குறாங்க அவங்க மூலமாக அதனால பக்தி மார்க்கம் பரவும் என்னன்னு பரவாமல் என்னத்தான் படிச்சிருக்க வேதந்த பேசுங்க ஒவ்வொருத்தரும் ஒத்துக்க மாட்டாங்க பிரிதி இல்லை அவருக்கு அவருக்கு படிச்சிருக்க மாட்டான் உடனே தெரியாம வச்சுக்கோங்க ஆனா அவருக்குதான் பெரிய ஞானியு சொல்லுவாங்க பாரம்பரிய ஞானத்துக்கும் சித்துக்கும் வித்தியாசம் உண்டு சம்பந்தமே கிடையாது சித்தி வரு சில பேர் இருந்தாங்க அது ஏகதேசாரம் சித்து குரு சார் முக்கியம் மட்டும் சித்து காட்ட முடியாது சித்துக்கள் ஏத்துக்க மாட்டாங்க பூச்சிகளாக இருந்தா ஏத்துக்கோங்க அவள் தான் அதுக்கு அதிகம் கோட்டம் சேராது அதுவும் அதிகம் சேரும் அது எல்லாருக்குமே நல்லா இல்லை அது இலக்கம் தெரியாது அப்படி ஒரு அப்புறம் ஆக இருந்தால் தான் நல்லா எல்லாரும் நல்லா இருந்த நல்லா இருந்தா அப்புறம் போறவர்களும் ஆயிருக்கணும் அல்லவா இல்லையே எத்தனை பேருக்கு ஆக மாட்டேங்கிறேன் அது எதுக்கான ஜெயராத அப்படி சுத்தி காட்டுறது இப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கு பார்த்துக்கோங்கிறதுக்காக நல்லதான் மனதுக்கு அப்படியே அது வளர்த்தினாலும் சாமர்த்தியம் வரும் என்பதை தவிர இது ஒரு சித்தாந்தம் இல்லை ஜெயத்தில் சுகாதாரம்னு அர்த்தம் இப்படி சொப்பனத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் சத்தியம் என்கிற கூட்டம் இருக்கு அது சரியல்ல அதோட சரீரத்தில் விட்டு போய் வர்றதுங்கிறதும் எந்த வித்தினும் ஆகவே இதை மறுக்கிறார் ஒன்பதாவது பருவதம் சமுத்திரம் நதி வனம் கிராமம் புரி சூரியன் சந்திரன் முதலிய எவ்வளவு பதார்த்தங்கள் சொப்பனத்தில் காணப்படுகின்றனவோ அவை நூதனமாகவே உண்டாகின்றன உற்பத்தியாகும் ஸ்வப்ன பதார்த்தங்களில் நேத்திராதிகளின் விடயத்தன்மை பானமாகின்றது பிராதிபாசிகளில் பொருந்தாது வியாபகாரிக நேத்திரங்கள் இந்த நேத்திரங்க செல்றதில்லை சமசத்தை உடைய பதார்த்தங்களே தமிழ் சாதக பாதங்களா இது ஒரு விளக்கணும் எப்போது சமசத்தே தான் சாதகபாதமாக இருக்குங்களுடைய விசுவத்தை பாதகமாக சாதகபாதம் இல்லை உதாரணம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அடிச்சுக்கிட்டாக்க ஊரில் பார்க்குறாங்க ஏடா உனக்கு சமமாக அடிச்சுக்கிறியே அவங்க போய் அவன் சின்ன பையன் அவனுக்கு அடிக்கிறிய அப்படின்னு சொன்னாங்க இல்லை சம சத்தை ம் இல்லை சமமா நீ அவனு சந்தை போகிறிய அப்படி போ கல்யாணத்துக்கு பெண்ணு பார்க்குறாங்க வச்சுக்கோங்க பணக்கார வீட்டு பணக்கார பயனார் ஏழை வீட்டு பெண்ண எடுப்பாங்களா பெண்ணுறாங்க தகராறு வருபோ அவரே தகராறு மக்கள் வருமா சாதை பார்க்க அப்படிங்கறதுனால எப்போதுமே சமசத்தை சாதை பார்க்கும் மற்றவர்கள் கிடையாது இது ஒரு இலக்கணம் அதனால் சரீரத்தின் கண் இருக்கும் வியாபகாரிக நேத்திராதிகளும் சொப்பன பதார்த்தங்களும் ஒன்றருக்கு ஒன்று விஷம சத்தி ஆவதால் ஜாக்கிரத்துக்கும் சொப்பனத்துக்கும் விஷம சத்தை வேறு சத்தின் அர்த்தம் அந்நேத்திராதிகளுக்கு சொப்பனத்தில் பருவதாதி பருவதாதிகள் விடயமாகும் என்கே பொருந்தாது வேறு சத்திய அதிவேறு சத்த விஷயம் எப்படி ஆகும் முடிஞ்சது அன்றியம் வியாகாரிகிரியங்கள் தத்தம் கோலகைகளை விட்டு காரியம் செய்து சமர்த்தமாக கண்ணு இருக்கு சச்சிந்திர கண் மூலமாகத்தான் விஷயங்களை பார்க்க முடியும் காது போச்சு கெட்டு போச்சு கண் மூலமாக கேட்க முடியுமா கேட்க முடியாது அந்தந்த கோலகங்கள்ல அந்தந்த இந்திரியம் தான் செயல்பட முடியும் அடுத்த குழம்பு போகாது ஜாகிரதை இருக்கு சமணத்தில் எப்படி போக செய்யும் அஸ்த பாத வாக்குகளின் கோலகங்கள் கோலகைகள் அந்நியனுக்கு காணப்படுகின்றன திரவியத்தை எடுத்து கூப்பிட்டுக் கொண்டு ஓடுகின்ற கை ஆகவே சொப்பனத்தில் இந்திரியங்களின் உற்பத்தி அவசியம் ஒப்ப வேண்டும் இதன் காரணமாக சரீரம் எப்படி ஒத்துக்கிறோமோ சொப்பன சைர்த்து ஒத்துக்கிறோமோ இந்திரியங்களும் ஒத்துக்க வேண்டியது அப்படியே மும் அவற்றின் ஞானமும் ஆசிரியமான பிரமாதாவும் கீழ் தோன்றுகின்றன அதனால சொப்பனத்தில் பிரமாணம் அங்கு உண்டு பிரமாதா அப்படின்னா பிரமாதத்தை இந்திரியங்கள் அல்லது காரணம் பிரமாணம் பிரமேயம் அந்த பிரமாணத்தினுடைய பொருளுக்கு பிரமேயம் என்று திருப்பொடிகள் அதனால அதனால் சகல திருப்பொடிகளும் அந்த சொப்பனத்தின் கண்ணே உற்பத்தி ஆகின்றன எவ்வளவு பிரமை ஞானம் உண்டாமோ மயக்கம் அவைகளின் விடயங்கள் முழுதும் அனிவச்சினமாக உற்பத்தமாகின்றன விடயமின்றி யாதிரும் ஞானம் உண்டாகாது என்பது என்பது அனிவச்சின கியாதியின் சித்தாந்தம் ஒரு விஷயத்தை பார்த்த பிறகுதான் விஷயம் ஞானம் உண்டாக விஷயம் இல்லாத விஷயம் யாருக்கு வராது இது போல பழுதையே பார்த்தோம் பழுதை ஞானம் உண்டாகுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்க்கும் போது பாம்பு தோல்றது இது பாம்புன்னு சொல்றவங்களுடைய இது பழுதைதான் பாம்பா தோன்றது அப்படி தெரியுது இல்லை ஆக பாம்பு ஞானம் தான் உண்டாகுது அப்புறம் விளக்கு வச்சு பார்த்த பிறகு இல்லையா சரி பழுதைதான் அப்புறம் பழுது ஞானம் தான் உண்டாகும் ஒன்று ஞான ஒன்று எவ்வளவு சொப்புன பதார்த்தங்கள் பிரதிநிதி ஆகின்றனவோ அவள் உற்பத்தி அங்கீகரிக்க ஜாக்கிர பதார்த்தங்களை போல சத்தியமாவதால் சொப்பன திட்டாந்தத்தினால் ஜாகிர மித்தை என்று சித்தாந்தத்தை சொல்லான் இருப்பது கூடாது அது முடியாத போனாலு சொப்பனத்தில் பிரதி ஆகின்றன ஆகின்றன தோன்றுகின்ற பதார்த்தங்கள் உற்பத்தி ஒப்பாவிடின் இவ்வாறான சங்கிக்கு அதுக்கு ஒரு கேள்வி சொப்பனத்தில் தோற்றுகிற பதார்த்தங்களே உற்பத்தி ஒப்பாவிடின் உற்பத்தி ஒப்புகிறேன் சொன்னதெல்லாம் ஆகாதல்லவா என்று கேட்ட அதற்கு பதில் அடுத்த ஒப்பனம் போறேன் தெளிந்தவன் ஞானி ஆவணங்களுக்கு விசால சகத்தில் சொன்னதை சேர்ந்து போட்டு சொப்பனத்தை பற்றி பல வழக்கமாக சொல்லத்தான் செய்கிறாங்க அதில் அபிப்பிராய வேதங்கள் இருக்கத்தான் செய்யுது இதெல்லாம் பரிசீலனை பண்ணி அது மித்தையில் நிச்சயிக்கிற வரைக்கும் பிரபஞ்சம் முத்தேன்னு சொல்ல முடியாது உதாரணம் காட்ட முடியாது பிரபஞ்சம் மித்தேன்னு காட்டுறதுக்கு சொப்பன மித்திய நிச்சயம் பண்ணத்தான் முடியும் அனுபவ வடிவ யுக்தி போமானுடைய யுக்தி என்பது கொல்லப்பட்டிருக்கு யாதொரு வசதியின் உற்பத்திக்கு எவ்வளவு தேச கால காலாதி சாமக்கிரி வேண்டுமோ அவ்வளவு சாமக்கிரியம் இன்றி அது உண்டாகும் வகையில் மித்தே அனுப்பணும் மித்திய கிழக்கான எந்த காலத்திலும் எது உற்பத்தி ஆணைய வேண்டுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைன்னா தான் சொப்பனத்தில் யானை முதலியவர்களின் உற்பத்திக்கு யோகியமான தேச காலங்கள் இல்லை வெகு காலத்தில் உண்டாக யோக்கியமான யானை முதலியவை கனமாத்திர